நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முசோபோபியா என்பது எலிகளை பார்த்து பயப்படுவதை குறிக்கும் இரண்டு இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தாதா பால்கே மூன்று தென்னிந்தியாவில் பனிப்பொழியும் இடம் ஆந்திர மாநிலத்திலுள்ள லாம்பா இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் எந்த மாநிலம் அடர்த்தியான சாலைகளை கொண்டுள்ளது இரண்டு இஸ்ரோவின் வேலை குதிரை என்று அழைக்கப்படும் ராக்கெட் எது மூன்று எந்த இந்திய நகரம் கோடை காலத்தில் நீண்ட நேரம் சூரிய ஒளியை பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி